கற்க கஷடர கற்பபின் நிற்க அதற்கு தக வள்ளுவனார் தெரிவித்தா போலே கல்வியை நன்கு கற்க வேண்டும் கற்ற விற்பாடு கற்ற கல்விக்கு தகுந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் படிக்காமல் இருந்தாலும் தவறு படித்தபின் படித்தபடி ஒழுகி நடக்காமல் போனால் அதைவிட பெரும் தவறு இந்த ரெண்டு குற்றங்களுமே கூடாது எந்த விஷயத்தை கற்கிறோமோ அதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் கற்க வேண்டும் அறை குறையாக கற்பது கூடாது அதைத்தான் கற்க கஷடற எந்த ஐயத்துக்கோ குழப்பத்துக்கோ இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்கிற எந்த சந்தேகத்துக்கும் இடம் வைக்காமல் ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் கற்ற விற்பாடு கற்றபின் நிற்க அதற்குத்தக நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதற்கு தகுந்தா போலே நடக்க வேணும் இதே விஷயத்தை தான் விதுரன் திருதராஷ்டனுக்கு உபதேசம் பண்ணுகிறார் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ஏதென்னு பார்ப்போம் கஷிப்ரம் விஜானாதி சிறம் ஸ்ருணோதி அர்த்தம் பததே ந காமாது ந அசம்ஸ்பிருஷ்டு திரு பிரஜானம் பிரதமம் பண்டித்த பண்டிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் அறிவு இது நாம யாரெல்லாம் பண்டித்தர்கள் அறிவுடையவர்கள் யார் என்று அவர்களுக்குரிய அடையாளங்களை பார்த்து வருகிறோம் இது மற்றொரு அடையாளம் கஷிப்ரம் பிஜானாதி ஒரு விஷயத்தை ஷடக்கென புரிந்து கொள்ள வேண்டும் உடனே புரிஞ்சு முடுறாருன்னு சொல்ல விஜானாதி விஷயத்தை இடம் பொருள் ஏவல் அதற்கு தக்கா போலே இன்னதுதான் நடக்கிறது என்னதான் சொல்லவரா அப்படிங்கறத ஷட்டுன்னு புரிஞ்சு ஆனா ஷட்டுன்னு புரிஞ்சுடத்தோட உட்டுடக் கூடாது நீண்ட காலத்துக்கு கேட்க வேண்டும் ஒரு விஷயத்தை உணவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அகச்சிரம் ஸ்ரீணோதி நீண்ட அதை பற்றி ஆராய வேணும் கேட்க வேண்டும் அடுத்து அர்த்தம் பஜதே ந காமாது எந்த தெரிந்து கொள்ளுகிறோமோ அர்த்தம் பஜதே அந்த தெரிஞ்சின்றதன் படி நடக்க வேண்டும் அதுதான் கடைபிடித்தல் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தல் ஆனா அப்படி நாம கடை குடிக்கிறோம் என்னால் நான் காமாது வெறும் ஆசைக்காக அதை பண்ணுவதில்லை மன திண்மத்துக்காக சாஸ்திரம் சொல்லி தீர்ந்தத்துக்காக பண்ண வேண்டும் ஆசைப்படுறோம் பண்றோம் அப்படிங்கறதுக்காக அவன் ஒரு செயலை செய்வதில்லை அப்ப மூணு விஷயங்களை இப்ப நாம சேர்த்து பார்த்துருக்கோம் விஷயத்தை சட்டென புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலத்துக்கு கேட்டு அதை பற்றி ஆராய வேண்டும் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமோ அதை பற்றில்லாமல் நம்முடைய ஆசைக்காக இல்லாமல் இது சாஸ்திரம் சொல்லிட்டு செய்யத்தக்கது அப்படிங்கிறதுக்காக செய்து முடிக்க வேண்டும் இம்மூண்டும் ஸ்லோகத்தினுடைய முதல் பாதியில சொல்லிட்டார் அடுத்த பாதியிலே அசம்ஸ்பிருஷ்ட ே பரார்த்த பரார்த்த பெயருடைய விஷயத்தில் ஒரு மூணாம் அனுஷரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்க அப்போது நான் அசம்ஸ்பிருஷ்டா இவன் கேட்கப்படாவிட்டால் என்ன அபிப்பிராயம் சொல்லுன்னு ஒருத்தரும் கேட்கல உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலே அப்படி கேட்காமல் இருக்கும் வாயை திறக்காம மௌனமா இருந்து அதுதான் அறிவாளிக்கு அடையாளம் நம்மை கேட்கும் போதுதான் சொல்ல வேண்டும் நம் அபிப்பிராயத்த யாரு கேட்கலே மூணாம் மனுஷன் விஷயத்திலே சட்டென்று உள்ளே புகுந்து தேவையில்லாம நாம் ஒரு அபிப்பிராயம் சொன்னால் சொல்லலாம் ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் கேட்கப்படாமல் நாமா ஒரு செயலில் புகுவதே கூடாது அதுக்கு இப்ப நடந்திருக்கிற விதுரநீதியே சாட்சி சஞ்சயன் முதல் நாள் இரவு திருதராட்டனிடத்திலே வந்து பாண்டவர்களிடத்தில் பெற்ற செய்தியை சொல்ல முற்பட்டான் அப்போது திருதராட்டன் ஆனால் ஏற்கனவே சஞ்சயன் தளர்ந்து போய் ஆயாசப்பட்டிருந்தபடியால் நான் போய்விட்டு திரும்ப வருகிறேன் அப்ப பாண்டவர்கள் சொன்னத நாளை காலை ராஜசபையில் சொல்லுகிறேன் சஞ்சயன் சொன்னான் சஞ்சயன் என்ன பேசிட்டு வந்திருக்கான் விதுரனுக்கு தெரியும் நாளை காலையில அவர் சொல்ல போறாருனா ராஜா எப்படி தயாரா விதுரன் உடனே உபதேசம் பண்ணிருக்கலாம் ஆனா வாயே தரக்கல விருதுடன் நம்மை கேட்கவில்லை ஆனால் இரவு கண் தூக்கம் வராமல் திருத்தராட்டம் துயரப்பட்ட போது விதுரனை அழைத்துவா என்ன ஆள் அனுப்புகிறார் விதுரன் வந்தார் என்ன வேணும் உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டார் தூக்கம் வராமல் தவிக்கிறேன் எனக்கு நல்லது சொல் அப்படின்னு தித்திராஸ்டன் கேட்கிறான் நல்லது சொல் கேட்ட பிற்பாடுதான் விதுரன் சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம கேட்காத இருக்கிறச்சே சொன்னா என்னாகும் கேட்கிறச்சே சொன்னா என்னாகும் உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க அப்படி நம்மள கேட்கறச்சே சொன்னோம்னா அது எடுத்து கருத்துக்கு பிரயோஜனப்படும் இப்ப அர்ஜுனனே கண்ணனிடத்தில் எனக்கு எது நல்லதோ எது நன்மை செய்யுமோ அதை நீ சொல்லுன்னு கேட்கிறான் எச் நிச்சிதம் ரூஹிதம்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம் நன்மை செய்யுமோ உனக்கு நான் சிஷ்யன் உனக்கு சரணம் புகுந்தவன் எனக்கு வேறு சொல்வார் கிடையாது என் ஐயங்களை போக்குவதற்கு வேறு அதிகாரி இல்லை கண்ணனை நீயே சொல் நீ சொன்னதை கேட்டு நடக்க என்று அர்ஜுனன் காலைப் மன்றாடவே கண்ணன் விஷயத்தை தெரிவித்தான் அப்படி இல்லாமல் கேட்காத போதே சொன்ன வார்த்தை சொல்லுஷணை எடுத்துரைத்தான் சீத்தையை கொண்டு போய் சமர்ப்பித்துவிடு அபசாரப்படாதே ராமேரிசாக வாயுசமான வேதாக வஜ்ரோபமாக வஜ்ராயுதத்த ஒத்த ராமபானங்கள் விஷத்தை கக்கும் நெருப்பை கக்கும் ராக்கச குலமே பூண்டோடு அழிந்து போகும் ராவணா தவறடைக்காக என்று சொன்னான் அவன் சொன்ன வார்த்தை நல்வார்த்தை எதுவும் காதலையே ஏறலையோ இல்லையோ அப்ப நம்ம கேட்காத போது அந்த வார்த்தை ஏற்றுக் கொள்ளப்பட கேட்கும் போது சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏன் அப்படி சொல்றேன் கேட்கறதே சொன்னா ஏத்துக்க வேண்டாமா கேட்காத இருக்கிறச்சே சொன்னா ஏத்துக்க மாட்டா கேட்டு சொன்னா ஏத்துக்க வேண்டிதானே என்று தோணும் ஆனால் இந்த இடத்துல நடக்கலையோ இல்லையோ இப்போ விதுரன் திருத்தராஷ்டனுக்கு உபதேசிக்கிறார் திருத்தராஷ்டிரன் கேட்டு தான் விதுரன் உபதேசித்தார் ஆனா விதுரனுடைய உபதேசத்தின்படி திருத்தராஷ்டன் நடக்கவில்லை இத்தனையும் நாம இப்ப எத்தனை ஆ போறதோ விதுரன் நீதி முழுக்கடியும் சொல்லணும் நீங்க கேட்கணும் அத்தனை ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட எட்டு அத்தியாயங்கள் இது இத்தனையும் முடிச்சுட்டு திருத்தராஷ்டிரம் எழுதுமோ சொன்னார் நீ சொன்னதெல்லாம் சரின்னு படுறது ஆனா என் மனம் அதன் வழி நடக்க மறுக்கிறது முடிச்சுட்டான் இப்பவும் உங்களுக்கு தோணி நீதுக்கு கஷ்டப்படு எங்களை எதுக்கு காலங்கார்த்தால கஷ்டப்படுத்தி இப்பவே வேணா முடிச்சுடலாமா கேட்காத போட்டோம் நடந்துக்கலாம் அதனாலே கேட்காது இருக்கிறதே நடக்காது கேட்டு சொன்னால் நடந்தாலும் நடக்கலாம் நடக்காவிட்டாலும் இல்லை கேட்டு சொல்றே நடக்காதுன்னா அப்போ கேட்காத சொன்னோம்னா இங்கேயான நடக்க போடுறதா சீத்தை கூடதான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணினாள் ராவணனுக்கு நல்லது சொல்லு சீத்தலே ஆனா ராவணனுக்கு எது நல்லதுன்னு சீதையாக எடுத்துரைத்தார் காதலை ஏறலையே ஹனுமான் ராவணனுக்கு நல்லதை எடுத்துரைத்தார் காதல் விழவில்லை அடுத்த அங்கத பெருமாள் நல்லதை சொன்னார் காதலை ஏறவே இல்லை இல்லையென்னு புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கேட்க அந்த இடத்துல நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும் இல்லாத விடத்தில் பேசினோம் அதுக்கு நாம நம்முடைய வாயை எச்சில் வாயாக்கிண்டு வீணாக்கிட்டோங்கிற பொருள் போடும் சில பேர் சொல்லுவார்கள் நாம சொல்றதை சொல்லிடுவோம் கேட்டுக்கிறவா கேட்டுக்கறா கேட்காதவா போறாள்னால் நாம சொல்றதை சொல்றதை எங்கெங்கெல்லாம் தேடினு போறது சொல்லுங்க ஏதோ கேட்கறதுக்கு மனசுல ஒரு இன்க்ளினேஷனானு இருக்கணும் அப்படி சொன்னால் தான் எடுபடுமே தவிர நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருக்கிற இடத்துல பேசுறதுல லாபமே இல்லை அப்ப மூணாம் மனுஷரை பத்தின பேசு அழையாத விருந்தாளியாக நாம் பேசுவதே கூடாது இது பிற்பாதியினுடைய பொருள் இப்ப முற்பாதிக்கு வருவோம் க்ஷிப்ரம் விஜானாதி சிரம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு விடணும் ஆனா நீண்ட அதை ஆச போட்டு கேட்க வேண்டும் விஷயம் எனக்கு சட்டுன்னு புரிஞ்சு ரொம்ப வேகமா புரிஞ்சு கற்பூர மூளைங்கிற முடியும் அத போ சட்டுன்னு ஆனா அதுக்கு மேல அவ பத்தி பேசவே மாட்டா விசாரமே பண்ண மாட்டா அப்படி இருக்க கூட ஒரு விஷயத்த நாம ஷடக்குன்னு கிரகிச்சுனுட்டா கூட கொஞ்ச அதுல செலவழிக்கணும் விட்டுட்டு நாளைக்கு செலவழிக்கணும் விட்டுட்டு நாளன்னைக்கு செலவழிக்கணும் ரெண்டு மூணு நாள் பொது செலவழிச்ச அப்புறமும் நம்ம கிரகி சென்றது இதுதான் விஷயம் அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொண்டுதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு நிமிஷத்தில் ஒருவேளை மறுநாள் நம்ம மனசே மாறி இருக்கலாம் இடம்பொருள் ஏவல் மாறிப்படலாம் எந்த நாள் விட்டு பார்க்கணும் கூடாது இப்போ ஒரு நம்ம கிட்ட ஒன்னு கேட்கிறார் அப்பவே நம்மால முடிவு எடுக்க முடியல ஆனா அவசரமா ஏதோ ஒரு முடிவு மனசுக்கு தோன்றது அப்ப என்ன தெரியுமா பண்ணணும் எனக்கு ஒரு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கோ நாளைக்கு பதில் சொல்றேன் தப்பு இல்லை அந்த சமயத்துல அந்த ஒரு நாள் அவகாசம் வாங்கின்றது நன்மையே பயக்கும் ஏன்னா நாமே ரெண்டு மூணு கோணத்தில் அது ஆராய்ந்து பார்க்கலாம் ஒல்லியோ இப்போ ஒரு இடம் சொல்றேன் ஹனுமான் போய் சீத்தையை கண்டார் கிருஷ்கிந்தைக்கு திரும்ப வந்தார் ராமனை விழுந்து வணங்கி கண்டனன் கருத்துனு தனியை கண்களால் இர்பிற பெண்ணதொன்னும் இரும்புற என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் கண்டேன் சீதையை ஹனுமான் சொன்னார் ராமனுக்கு உள்ளூர பதைப்பு ஹனுமான் போயிருக்காரே ஒரு மாசம் ஆயிடுச்சே எப்ப வருவரோ என்ன சொல்ல போறாரோ ராமன் திருவுள்ளத்தில் ஒரு பாட்டம் மழை பெய்தா போலே குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக சட்டுன்னு ஹனுமான் சொன்னார் கண்டேன் சீதையை வால்மீகி சொன்னார் திருஷ்டா சீதா என்னால் சீத்தை பார்க்கப்பட்டால் சீதையை கண்டேனு தானே சொல்லணும் கண்டேன் சீத்தை முதல் வார்த்தை சொல்லி இருந்தால் என்ன எடுத்தோம் ராமன் உள்ளம் பதற வாய்ப்புண்டு அந்த ஒரு நிமிஷம் கூட ஒரு நிமிஷத்துக்கு கொடுக்க கூடாது என்ன அடியவனான ஹனுமானுக்கு திருவுள்ள ஆசை முதல்ல கண்டேனு கண்டேனு விட்டா திருப்தி ஏற்பட்டுடுமோ இல்லையா இனிமே பத்தி கவலைப்பட வேண்டாமே அப்புறம் அப்ப கண்டேன் சீதைன்னு சொல்றதுக்கும் சீதையை கண்டேங்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு பாருங்க கண்டனன் பார்த்தேன் சொல்லி முடிச்சு விட்டார் உடனே சரி சீதை என்ன சொன்னா எப்படி புறப்பட்டு போகலாம் எங்க சண்டை போடலாம் சீதையை எப்படி ரட்சிக்கலாம் ராமன் கேட்டுருக்கணும் கண்டேன் சீதைன்னு சொன்ன உடனே கஷிப்ரம் விஜாநாதி சீத்த ஜாக்கிரதையா இருக்காள்னு உடனே புரிஞ்சு போச்சு ஆனா அதோட அவர் முடிவெடுக்கிறதா இல்ல அடுத்து ஹனுமான பார்த்து சொல்றார் மதுரா மதுரா லாபா கி மாஹ மம பாமி என்னுடைய ஆசைக்குரியவளான சீத்தை ரொம்ப இனிமையாக பேசுவளே ஹனுமன் அவள் இடத்துல என்னென்ன பேசினீர் அவளவுக்கு என்னென்ன சொன்னாள் போன இடத்துல என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுன்னு நான் கேட்டுக்கேன் என் ஒரு பெரிய பாறாங்கலுக்கு மேல ஏறி ராமன் உட்காந்துக்கிறார் மெதுவா ஹனுமான் அப்பதான் ஒரு சரித்திரமா சொல்றார் நமக்கு தோணும் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன சுவாமி போயிட்டு வந்த கதை முழுக்க கேட்டுக்கணுமா அடுத்து வேலையில் இறங்க வேண்டாமான்னா அதுதான் க்ஷிப்ரம் விஜானாதி ஸ்ருணோதி சிரம் நிதானமாக கேட்டுக்கணும் ஏன்னா என்னென்ன நடந்திருக்குன்னு மொத்தத்தையும் நம்ம மனசில் வாங்கிக்கணும் இன்ஃபர்மேஷனுக்கு கண்ணையும் காதும் எப்பவும் தரந்து வச்சிருக்கணும் ஆனா வாங்கின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கடைபிடிக்க முடியாது அதத்தனையும் ஃபில்டர் பண்ணணும் அதுக்குத்தானே நமக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கார் பெருமாள் எல்லா டேட்டாவையும் உள்ளுக்குள்ள போட்டுக்கணும் அதை அனலைஸ் பண்ணணும் அதை திரும்ப திரும்ப யோசிக்கணும் அப்புறம்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதனாலதான் ராமன் சட்டுன்னு சீட்டை வந்தாச்சுன்னு தெரிஞ்ச விற்பாடும் உடனே முடிவெடுத்து விடலே நன்கு கதை முழுக்க கேட்டுக்கிறார் ராவணன் என்ன வந்தான் திருஜகை ஆறு விபீஷணன் ஆறு அங்க இருக்கிற ராட்சதர்களுடைய பலாபலம் என்ன இத்தனை சரித்திரத்தையும் கேட்டுண்டார் ராமனிடத்துல எப்போதுமே ஒரு பழக்கம் பன்னிரண்டு ஆண்டுகள் வசிஷ்டாச்சாரிடத்துல குருகல வாசம் பண்ணார் அத்தனையும் கற்று தேறினார் நாம் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு குருகுலத்துல போய் குழந்தைகள்லாம் படிக்கிறதுனா ஓ அவ மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு சமப்படுறா போல் இருக்கு அப்படியே ஏக்கத்தோட குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கும் குருகுலத்துல இருக்கிறதே ஆபத்து வீட்டுல இருந்து ஆனந்தமா புள்ள அம்மா அப்பாவோட இருந்திருக்க கூடாதான்னு நினைக்கிற மூலியம் இது தப்பான அபிப்பிராயம் குருகுலத்துல குழந்தைகள் ஆசையாத்தான் இருக்கும் ஆனந்தமா தான் இருக்கும் கத்துக்க போறா அப்ப கண்கள்ல கண்டிப்பா ஒளி இருக்கும் இந்த குருகுலங்கிறது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல இது வசிஷ்டர் காலத்தே விஸ்வாமித்திரர் காலத்தே ஓரோர் அரசனும் தம் பிள்ளைய கொண்டு போய் குருகுலத்தில் விட்டு இருக்கிறான் அரசனுக்கு பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய சொத்து ஒரு சொத்து ராமனை பெற்றெடுத்தான் அறுபதுனாயிரம் ஆண்டுகள் கழித்து ஆனாலும் குருகுல வாசத்துல விட்டுத்தான் அப்பதான் இந்த மனசு நன்கு பண்படும் நாம அப்பா அம்மாவோட இருக்கிறது மட்டும்தான் திருப்தி நினைச்சக்கூடாது நன்னா நம்ம தலையில வித்ய ஏறணும்னால் அப்ப குருவனிடத்துல கச்சையே தீர வேண்டும் சதிஷ்டாச்சார இடத்துல ராமன் கற்றுக்கார் விஸ்வாமித்தார் கடைசி மூச்சு அரண்மனையில ராமனை காணமே எங்க போயிருப்பார்னு தேடினால் யாரானு ஒரு மகர்ஷியனுடைய காலில் தலைய வச்சு அங்கேயே நல்ல விஷயத்த கேட்டு ராமன் பகுஷ்ருதான் நாம் பிராமணானாம் உபாசித்தார் பல பேரிடத்துல கேட்பார் பல தடவை கேட்பார் பல விஷயங்களை கேட்பார் சடக்கென முடிவெடுக்க மாட்டார் சாமர்த்தம் இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும் அர்த்தம் பஜதே நிற்க அதற்கு தான் ஒரு விஷயத்தை இப்ப நன்னா தெரிஞ்சுக்கிட்டோமா அதுக்கப்புறம் அதை கண்டிப்பா கடைபிடித்து விட வேண்டும் அது இல்லாமல் சரி தெரிஞ்சோம் எத்தனையோ டேட்டாவை கழிச்சுட்டோம் அதை போல முடிவுக்கு வந்த டேட்டாவையும் கழிச்சு விட்டுடுவோம் பல சமயம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்றா பாருங்க அதுக்கு முப்பத்தொட்டி ரூபா போய் கிடைக்கும் ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது எடுக்கிறதே அதை வச்சு டெசிஷன் மேக்கிங்காக எந்த கம்பெனியில எங்க வேணா போய் கேட்டு பாருங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறா ஒரு டேட்டாவை பிரசன்ட் பண்றாங்கன்னா அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும் வெறுமை கத்த கத்தையா என்ன லாபம் அதுக்கு தான் இன்னைக்கு ஆபீஸையே பேப்பர்லஸ் ஆபீஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜங்க் டேட்டாவை வச்சுன்னு பிரயோஜனம் அது கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் நிறைய இடத்துல மீட்டிங் மீட்டிங்காக நடக்கும் ஆனால் அந்த மீட்டிங்குடைய முடிவு கடைபிடிக்கவே படமாட்டாள் அப்பதான் அது சரிவரவே இல்லை அப்படி இல்லாமல் தற்சதை நிற்க அதற்கு தக என் ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் மேலும் பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி